அப்போது குறைஷிகள் தங்கள் சபையில் குழுமி இருந்தனர் இந்த முகசூதி வெறுமையை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அவர்கள் ஒருவன் கேட்டான் இன்னாருடைய அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் அருகில் சென்று அதன் சாணத்தையும் இரத்தத்தையும் மற்றும் கருப்பையையும் எடுத்து வந்து இவர் சஜிதா செய்யும் வரை காத்திருந்து அதை இவரது இரு தோல் பூஜத்திலும் போட்டுவிட உங்களில் யார் தயார் என்று அவன் கேட்டான் அவர்களின் மிக மோசமான ஒருவன் அதற்கு முன் வந்தான் நபிசல்லாகும் அணிஹி வசல்லம் அவர்கள் சஜிதா செய்த போது அதை அவர்களின் தோல் பூஜத்தில் போட்டான் நபிசல்லும் அணிஹி வசல்லம் அவர்கள் சஜிதாவிலேயே கிடந்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துவிடும் அளவுக்கு குறைஷிகள் அவர்கள் ஓடி வந்தார்கள் அவர்கள் வந்து அசுத்தங்களை அகற்றும் வரை சஜிதாவிலேயே நபிசுலாஹி வசல்லம் அவர்கள் கிடந்தார்கள் பின்பு குறைஷிகளை அவர்கள் இயேச ஆரம்பித்தார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் இறைவா உமாரா பின் வலீத் ஆகியோரை இறைவா நீ பார்த்துக்கொள் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக பதிர்போரில் இவர்கள் எல்லாம் வேறற்ற மரங்கள் போல் மாண்டு மடிந்ததையும் பதிர்களத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் இவர்கள் போடப்பட்டதையும் நான் பார்த்தேன் பாழடைந்த கிணற்று வாசிகள் சாபத்திற்கு ஆளானார்கள் என்றும் நபி சல்லாஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள்